வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஆகஸ்ட் ஆறு இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு கடைசி புனித ரோம பேரரசன் இரண்டாம் பிரான்சிஸ் நெப்போலியன் உடனான போரில் தோல்வியடைந்ததை தொடர்ந்து ரோம பேரரசு முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொலிவியா விடுதலை அடைந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பிரிட்டன் நைஜீரியாவின்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 தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கெர்டியூட் கெர்டியூட் இர் எல்இ கெர்ட்ரியூட் அடல் எனும் பெண்மணி ஆங்கில கால்வாயை கடந்த முதல் பெண்மணி என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வீரகேசரி நாளிதழ் ஆவணிப்பட்டி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 சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த பதினோரு பெண்கள் உட்பட இருபத்தி மனநோயாளிகள் தீயில் கருகி உயிரிழந்தனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு வாஸ்டோக் இரண்டு விண்கலம் மூலம் விண்வெளிக்கு சென்று ஒரு நாள் விண்வெளியில் இருந்த முதல் வீரர் என்ற பெருமையை சோவியத் விண்வெளி வீரர் கெர்மோன் டி டேவ் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செவ்வாயில் இருந்து தோன்றியதாக கருதப்படும் ஏ என்ற விண்கல் ஆரம்ப உயிரினங்கள் பற்றிய தகவலை கொண்டிருப்பதாக நாசா அறிவித்தது இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு நாசா அனுப்பிய கியூரியாசிட்டி விண்கலத்திலிருந்து ரோவர் கருவி செவ்வாயின் தரையில் தரையில் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதாம் ஆண்டு பரிதிமார் கலைஞர் நூலாசிரியர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆண்டு அலெக்சாண்டர் நோபல் பரிசு பெற்ற ஸ்காட்டிஷ் உயிரியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கே எஸ் ஆந்திர அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜி சியான்லின் இந்திய சீன மொழியியல் அறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏ நாகப்ப செட்டியார் தமிழக தொழிலதிபர் ஆயிரத்தி ஆண்டு அ சீனிவாசன் தமிழக இதழாளர் மொழிபெயர்ப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அர்ஜூன் கிருபால் சிங் இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜான் பாஸ்டல் அமெரிக்க கணினிவியலாளர் கல்வியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜேந்திர சிங் இந்திய சூழலியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு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 முதல் பெண் அமைச்சர் ஆயிரத்தி ஆண்டு ஆழி குமரன் ஆனந்தன் இலங்கையின் நீச்சல் வீரர் வழக்கறிஞர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முரளி மலையாள நடிகர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வியட்நாம் வீடு சுந்தரம் தமிழக திரைப்பட இயக்குனர் நடிகர் திரைக்கதை ஆசிரியர் இந்நாளின் சிறப்புகள் பொலிவியா மற்றும் ஜமேக்கா ஆகிய நாடுகளின் விடுதலை நாள் ஜப்பானில் ஹிரோசிமா தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை